ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியா ஆர்பரிப்பா சைலன்ஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா பத்தொன்பதாம் அத்தியாயம் 28 முதல் நாற்பது இவைகளை இயேசு சொன்ன பின்பு எரிசிலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார் அவர் ஒலிவு மலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தமது சீடரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதிலே நீங்கள் நுழையும் போது மனிதரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறுகிறாத கழுதைக்குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அனுப்பப்பட்டவர்கள் போய் தங் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள் கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் அது வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்து தங்கள் ஆடைகளை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் அவர் போகையில் அவர்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள் அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீடர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த சிலர் அவரை நோக்கி போதகிறே உமுடைய சீடரை அதட்டும் என்றார்கள் அவர்களுக்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனப்பாட வசனம் சங்கீதம் 118-15 பதினைந்து கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு The voice of த வாய்ஸ் ஆஃப் the சிங் சத்தமாய் ஆராதிப்பவரை பார்க்கும் போதெல்லாம் நாசரேத் என்கிற ஊரிலே உயர் ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட எனது மனதில் ஒரு கேள்வி எழும்பும் அமைதியாய் ஆராதிக்க முடியாதோ அடிக்கடி இந்த கேள்வி எழும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நான் ஆவியின் அபிஷேகம் பெற்ற பின்பும் ஆராதனை குறித்த வேத பகுதிகளை பின்னரும் சத்தி சத்தத்தை உயர்த்தி கடவுளைத் துதிப்பது சரிதான் என்று நிச்சயமாகவே நான் அறிந்து கொண்டேன் பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று என்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினொன்று முதல் பதிமூன்று வரை வாசிக்கிறோமே இந்த வசனத்தை தான் சத்தத்தை உயர்த்துவதற்கு எதிராக பேசுகிற அத்தனை பேரும் மேற்கோள் காட்டுவார்கள் அப்படியானால் வெந்தே என்று பல காற்றோடும் அக்னிமயமான நாவுகோடும் ஆவியானவர் இறங்கினாரே அதற்கு விளக்கம் என்னவோ அதற்கு சில நாட்களுக்கு பின்னர் சீடர்கள் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போ சில நான்காம் அத்தியாயத்தில் வாசிக்கிறது போல் இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம் மட்டுமல்ல ஏசாயா ஆறாம் அத்தியாயத்திலே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது அங்கே சேராபென்களின் துதியின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன என்று நான் வாசிக்கிறோம் ஆர்ப்பரித்து ஆராதிப்பதை சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்துள்ள சபையால் சகித்துக் கொள்ள முடியாததுதான் குருத்தோலை ஞாயிறு சீடர் எல்லாரும் மிகுந்த சத்தத்தோட கடவுளை புகழ்ந்த போது அந்த தலைவரில் சிலர் இயேசுவிடம் சீடரை என்று கேட்டார் இயேசுவோ இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிட்டு விடும் என்று அழகாய் பதில் சொந்தார் ஏன் தெரியுமா நிசப்தம் அபூர்வம் என்னும் இடத்திலிருந்து வருகிறவர் அல்லவா அவர் உங்களுக்கு தெரியுமா ஒரு வசனம் வெளிப்படுத்தல் எட்டு ஒன்றிலே இருக்கிறது அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி அளவும் அமைதல் உண்டாயிற்று அப்போ அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் என்றால் அதை ஒரு செய்தியாக குறிப்பிட வேண்டுமானால் அங்கு எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பரிப்பு உண்டு என்பதுதான் நமக்கு தெளிவாகிறது அல்லவா சங்கீத புத்தகம் தான் இசவேலரின் பாடல் புத்தகமாகும் கம்பீரமாய் பாடி தேவனை ஆராதிக்க அது திரும்ப திரும்ப மக்களை அழைக்கிறது சங்கீதம் அறுபத்தி வாசித்து பாருங்கள் எண்பத்தி ஒன்று ஒன்றை வாசித்து பாருங்கள் எல்லாரும் கைகொட்டி கம்பீரமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று திரும்ப திரும்ப அழைப்பு வரும் எனவேதான் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் கம்பீர சத்தத்தை அறியும் மக்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்களை அது பாராட்டுகிறது நம்ம எல்லாருக்கும் அரசன் சாலமோன் முடிசூட்டப்படுற பொழுது தரையும் தளங்களும் அவர்கள் சத்தத்தினால் அதரத்தக்கதாக மக்கள் மகாபூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களா பொன்னராஜாகல் முதலமத்தியாயத்தில் அதை வாசிக்கிறோம் நாம் ആരാധിക്കുമ്പോൾ சாலமோனிலும் பெரியவரே அல்லவோ முடிசூட்டுகிறோம் ஃபேனிக் கிராஸ்பி அம்மையார் ஒரு அழகான பாடல் எழுதினார்கள் Praise him praise him Jesus our blessed Redeemer Heavenly portals laud with those anno spring Jesus, Savior, forever and ever. Crown him, Crown Him, Him, Prophet and கிராம் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு முன் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் என்று நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனமே சொல்லுகிறது அப்படியானால் நாம் என் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆகிய இரண்டுமே நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகள் இரண்டுக்குமே அதனதின் இடம் உண்டு வேதம் இரண்டையுமே பாராட்டுகிறது அதனதின் இடங்களில் அவை இருக்க வேண்டும் என்று அது போதிக்கிறது பெந்தை கோஸ்தையினரும் பெந்தை கோஸ்தையினர் அல்லாதோரும் ஒருவரையொருவர் கண்டனம் பண்ணாமல் உற்சாகப்படுத்த வேண்டும் இரு சாராரம் கூடுமானவரை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும் அப்படி ஆராதித்தால் அது பெந்தை கோசைக்காரர்களுக்கு சமதளத்தில் நிற்பதற்கு கால்களை கொடுக்கும் பெந்தை கோசை வானத்தில் பறக்க செட்டைகளை கொடுக்கும் ரெண்டும் இப்படி இல்லை நமக்கு மிஞ்சுவது மலட்டு கூச்சலும் மயான அமைதியுமாகத்தான் இருக்கும் எம்டி ஷவுட் அண்ட் டெட் சைலன்ஸ் ஒரு முக்கியமான சத்தியம் கடவுள் சத்தத்திலும் இருப்பார் நிசப்தத்திலும் இருப்பார் இப்படித்தான் இருப்பார் என்று நாம் அவருக்கு கோடு போட முடியாது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு மகாபிரிய தேவனை எங்கள் இருதயங்களிலே நீர் ஆவியானவரை கொடுத்து எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற கட்டுக்களை எல்லாம் நீர் விடுவித்து விடுதலையோடும் உற்சாகத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் மகிழ்வோடும் அதே வேளையிலே பணிவோடும் உம்மை துதிப்பதற்கு நீ நம்முடைய வார்த்தைகள் மூலமாக கற்றுத்தருகிற நல்ல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே சத்தம் கூச்சலிட ஒரு வேலை உண்டு அமைதியாக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் ஒரு வேலை உண்டு காலங்களில் அதன் காரியத்தை சரியானபடி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்து நீர் எங்களை சமநிலை கிறிஸ்தவர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளிலே எங்கள் கிடைத்த நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் கத்தாவே சடங்காசார சபைகளில் உள்ளவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடி மற்றவர்கள் சடங்காசார சபையினருக்கு சத்துவமே இல்லை உயிரே இல்லை என்று சொல்லி பழிக்காதபடி இருசாராரும் ஒருவரு ஒருவர் அணைத்து கொண்டு உம்முடைய திருவார்த்தையின் சமன்பாட்டிலே வளர்ந்தோங்கி வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே